صلى الله عليه وسلم وعلى اله واصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا صدق وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمنوا أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين سواه البخار نالانا جنيمانا بريور غلائش وفضر غلائش نامده لنقلائك فري هدد انبو ويكا نيسم ويكا محبت ويكا உலகத்துல ஒன்று இருக்கும் என்றிருந்தால் அது அல்லாஹு தாலா மட்டும்தான் அல்லாஹு சுஹானகு தாலாவுடன் எங்களுக்கு முஹபத் இருக்க வேண்டும் மூவியுடைய ஈமானுடைய ஒரு அம்சம் அது அல்லாஹு தாலா யாரு அவன் எங்களை படைத்தரம்புலால அவன் என்னுடைய தாய் தந்தையரை படைத்தரம்புலால மீன் எனக்கு எல்லா நேமத்துகளையும் தந்த ரபுல் ஆலமி எனவே அல்லாஹுடைய முஹப்பத் இருப்பது ஈமானுடைய தாலா ஈமானுடையவர்களுடைய சிபந்த சொல்லும் போது அவர்கள் அல்லாஹுவின் மீது முஹப்பத்து உள்ளவர்களாக அல்லாஹுவின் மீது மிகவும் அன்புள்ளவர்களாக இருப்பார் அல்லாஹ் என்று சொன்னாலே அவர்களுடைய கல்விகளில் அல்லாவும் நினைக்கிறதில் சந்தோஷம் அல்லாவருடைய புராண ஓதுறதுல இன்பம் அவர்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது இன்பம் அல்லாவின் மீது உண்மையான ஈமான் இருக்குது என்று இருந்தால் அல்லாவின் தையோ வனம் இருந்தவர்கள் தெய்வம்ண்டும் சாமின்ண்டும் மாட்டையும் பாம்பையும் மரத்தையும் செடியையும் கொடியையும் அதற்காக எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்கிறான் தாலா அந்த இதிலிருந்து எங்களை பாதுகாத்து சூரியனை படைச்ச அந்த ரப்பா அவ்வா என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாசியாக இருக்க வேண்டும் என்பது என்பது நேசம் வைக்கிறோம் என்று நாங்கள் சொல்வது மட்டும் போதாது முஹப்பத் என்பது ரெண்டு நாங்களும் அல்லாவும் அடியார்களாகிய எங்களை நேசிக்கணும் ரெண்டு எங்களை நேசிக்க வேண்டும் என்று இருந்தால் அது முகப்பத் எங்களுக்கு கிடைக்கணும் இருந்தால் நாங்கள் அடைய ஹபீ முஹம்மது அலஹி வசல்லம் அவர்கள் மீது முகப்பத் வைக்க வேண்டும் ரசூர்வாஹி சல்லாஹூ அலகி வசல்லமுடைய அவர்கள் மீது எங்களுக்கு நேசம் இருக்க வேண்டும் கல்புல அவர்கள் மீது அங்கு இருக்க வேண்டும் அப்பதான் அல்லாவுடைய முகப்பெண் எங்களுக்கு கிடைக்கும் உலகத்தால் அப்பறம் ஆங்கு துசை பத்தடி எபியை சொல்லும்போது அவர்கள் மனிதர்கள் அடியார்கள் துசை பூ நல்ல அல்லாஹுவை இருந்தால் நீங்கள் அல்லாவை நேசிக்கிறதாக இருந்தால் பத்தடி எதையை பின்பற்றின என்று நீங்க சொல்லுங்க என்று அவ்வாறுத்தாலா பிரசூல் உருவாகி சொல்லவா செல்லும் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறோம் எனவே பிரசூல் செல்லவாழ்வு அணிக அவர்களை நாங்கள் சரியாக புரியணும் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அவர்களுடைய மகத்துவம் என்ன அவர்களுக்கு அவ்வாறு பெரிய ஸ்தானத்த அந்த நதியுடைய உண்மத்தாக நாங்கள் பிறந்திருக்கிறது பெரிய பாக்கியோம் அந்த நிகழ்நாயகம் செல்லு அழகூர் சொல்லம் மீது நாங்கள் நிறைய கடமை அவருக்கு அவர்கள் பட்ட தியாகம் அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் செய்த துவாவுடைய பதக்கத்து ஆயிரத்தி நானூறு வருடங்களாகியும் நான் இன்றைக்கு ஈமானோட இந்த நாட்டில இஸ்லாமிய உணர்வுகளோட ஈமானிய உணர்வுகளோட நாங்கள் இவ்வளவு இருக்கிறோமே இது ரசூல் சல்லா அல்லி செல்லம் செய்த தியாகமும் எங்களுக்காக பட்ட கவலையும் எங்களுக்காக செய்த துவா அல்லாஹு தாஜாவுடைய ஹபீபுல்லாம் அல்லாவுடைய அன்புக்கு பாசத்துக்கு நேசத்துக்குள்ளவர்களாக அவர்கள் இருந்தார் அன்பு வச்சிருந்தான் என்பதை எங்களுக்கு குரான பார்த்தா மூலமாக விளங்க முடியும் அரான் ஏனைய நபிமார்களை அல்லாஹு தாதா அவர்களை பேரை சொல்லி அழைச்சிருக்கிறார் ரசூல் சலவாஹு செல்ல கூப்பிடும் போது யாயுகல் முத்தத்தில் யாயுகல் முஸ்மில் நபிஜு யாயுகர் ரசூலு அவங்களோட அங்கத்துக்களை பட்டத்தை பதவிய கௌரவமான முறையில் அவங்களோட அங்கத்துக்களை சொல்லி எல்லாம் அவங்கள கூப்பிடும் குரான்ல அல்லாவிட்டாலி சல்லா அலே செல்லமுடைய எல்லா உறுப்புகளையும் குரான்ல சொல்லியிருக்க அவ்வாவுக்காக இந்தியிருக்கிறான் அவர்கள் மீது அவ்வளவு அங்கு வச்சிருந்தான் செயலால கல்வால நாவால எங்களுடைய வாழ்க்கையில அவர்களுடைய நேசத்தை நாங்க நிரூபிக்கின்றவர்களாக வாழும் எல்லா உறுப்புகளையும் குரான்ல சொல்ல அவங்களுடைய முகத்தை பத்தி சொல்லும் போது கத நர இந்த ஆயத்துல ரசூல் முகத்தான் உங்களோட முகத்தை அந்த அவ்வா பார்த்து கொண்டிருக்கிறான் நீங்கள் வானரோகத்தை நோக்கி உங்களோட வழியை எதிர்பார்த்து நீங்க திரும்பி திரும்பி வானத்தை பார்க்குகின்ற அந்த உங்களுடைய முகத்தை வதனத்தை அல்ல கத பார்த்து கொண்டிருக்கிறான் பார்த்து விட்டான் என்று முகத்தை பத்தி சொல்றான் அவர கண்கிறான் நகரின் இந்த ஜுபரீர் எனவே தீன் சொல்றது உள்ளத்துல வர வைக்க தீன் வரும் உள்ளத்தில் வரும் கெசட்ல சீடிய வார சாமான வரணும் இன்றைக்கு ஒரு பயான் கல்ச்சர் பயான் பயானுக்கு மேல பயன் அது ஒரு கட்டணம் ஆயிடுச்சு வாழ்க்கை அதே பட்டம் தான் வாழ்க்கை எந்த மாற்றமும் பயான் கேட்டாலும் நியாஸ் சொல்வார் பயான் ப்ரூப் ஓட்டர் பிரூப் ஒரே தண்ணி போட்டு முக்கி வச்சாலும் உள்ளுக்கு பண்ணி போகாது இருக்குது தண்ணீுா தண்ணி போகாது ஓட்ட புரு ஜப்பார கண்டுபிடிச்சா எங்க சமுதாயம் அனுப்பி வச்சாலும் உள்ளுக்கறங்க வேண்டியார்கள் சிலோன்ல இருந்து கொண்டு வாங்க ஜப்பான்ல இருந்து கொண்டு வாங்க அமெரிக்கா இருந்து கொண்டு வாங்கி உள்ளுக்கறங்க நாங்க அப்படியான அப்படி இல்ல சோதர்களே இந்த ஆயத்தில் என்ன சொல்றான் இந்த வசி இறங்கியது எங்க இறங்கிச்சு புக்ல அல்ல எங்கிச்சு அவருடைய அழக்கி வச்சோம் அது உள்ள வரணும் மூலையில வாழ்றதாக இருந்தா வெறுமனே மூளை அதை பற்றிய தகவல்களை திரட்டுறதுக்கு ஈமான் சருத்துல இஸ்லாமும் சருத்து இல்லை அது காதிர கூட என்ன செய்யலாம் அதை பற்றிய தகவல்களை படிக்கலாம் ஸ்டடி பண்ணலாம் ஹோலண்ட் யூனிவர்சிட்டியிலிருந்த டாக்டர் இஸ்லாமிய ஆய்வாளர்கள் இந்தியாவில் டாக்டர் வலம்புரி ஜான் இந்து இஸ்லாமிய ஆய்வாளர்கள் நிறைய ஆர்டிகல் புக்ஸ் எழுதி அவர் பெரிய ஹதீஸ பற்றி பெரிய ஒரு பிறந்த பத்து வருஷம் அவர் நாலு வருஷத்துல அந்த இங்கிலீஷ்ல இருந்து அரபிக்கு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதை வெளியிட்டிருக்கிறார் அது மாதிரியான ஒரு கிரந்தம் தொகுப்பு பற்றி ஒரு ஆய்வு நூல் வரலாற்று வரும் கேள்வி தாயா ஒரு சப்ஜெக்ட் நாங்க தெரிந்து கொள்வதுன்றது வேற அதை எடுத்து நடக்கிறது வேற எனவே விஷயங்கள பயான்களாக இருந்தாலும் நாங்க எவ்வளவு கல்வால கவனத்தோட ஆசையோட ஆர்வத்தோட எந்த வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் உண்டாக்கணும் என்ற நீயத்தோட அந்த இன்டென்ஷனோட நாங்க எப்ப கேட்போமோ அல்ல எங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்கணும் அதனால அந்த வசனத்தில் எல்லாத்தால் அசுதாகி சில அவங்களோட கல்வியை சொல்றோம் அதான் கல்வி கழித்த கூதவினர் முந்திரி அலன் நஸ்ரஹ லக்க சドラ இந்த ஆயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுறாரு? அல்லதி அன்கல பஹிரக இந்த ஆயத்துல என்ன சொல்லுறாரு ரசூலுல்லாஹு தஆலா சொல்றாரு. ஃஇன்னமா யஸ்தர்னாஹு பிலிசானிக ந இந்த ஆயத்துல வலா তুஹரித் பிஹி லிசானக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லறாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்து விட்டு மறைஞ்சாலும் கூட அவர்களுடைய உடலுடைய அந்த அமைப்புகள் உறுப்புகள் அது ஓதப்பட்டுக் கொண்டிருக்குது கையாம நாள் வரைக்கும் அது பேசப்பட்டுக் கொண்டு விரிவுரை செய்யப்பட்டுக் கொண்டு விளக்கம் சொல்லப்பட்டுக் கொண்டு உறுப்புகள் உலகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கு அல்லாஹு தாதா அவருடைய மிக நேசத்துக்கும் பாசத்துக்கும் உள்ள நபிகள் நாயகன் சல்லாஹ் அலி செல்லம் அவர்கள நபியாக அவர்களுடைய உண்மத்தானு அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை எங்கள வாழ்க்கையில எங்களுடைய பேச்சுல நடவடிக்கைகள்ல வெளிப்படும் குரான நீங்க பார்த்தா அல்லாஹு வத்தாலா அண்ட ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்லும்போது எல்லா விஷயமும் சொல்லுங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பீது ஸலவாத் சொல்றது அவர்களை பத்தி பேசறது அவர்களை மீந்து நான் அன்பு வைக்கிறது அவர்களுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்கிறது தேடி தேடி என்னோட வாழ்வர்கள் என்னோட பெண்கள் என்னோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி சாப்பிட்டாங்க எப்படி வீட்டுக்கு போனாங்க எப்படி வீட்டுக்கு வெளியே வந்தாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சுண்ணாக்களை தேடி தேடி நாங்க அதை பண்ணணும் என்னோட ரோல் மாடல் யாரு ரசூல் மக்காவுல நவிகனநாயகன் செல்லம் தாபாவுடைய பணியை சென்று கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் தடைகள் எதிர்ப்புகள் ஏற்று திட்டு பல மாதிரி பல விஷயங்கள் நடக்குவாஹி சொல்லலாவு செல்லும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கொண்டு நோட்டீஸ் அடிச்சு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கொண்டு இருக்கலாம் ஏசுறவங்க ஏசத்து பாட்டுல தன்னுடைய வேலைய தீனுடைய தாபாவுடைய வேலையை செஞ்சு ரொம்ப அடக்கமாக உழைப்பு செஞ்சு அப்பப்ப யார் யார் ஏசினாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் யாரு பதில் சொன்னாங்க முதலாவது நபித்து கிடைத்து அல்லாஹூ சுகான் அப்ப ரபி சூரத்து ஷோரா இந்த கட்டளையை பிறப்பித்தான் நபியே உங்களுடைய உறவினர்களை எல்லாம் அழைத்து குடும்பத்தினர்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் அல்லாவுடைய எச்சரிக்கை செய்யுங்கள் எத்தி வையுங்கள் என்ற கட்டளை வந்ததும் சபாவுடைய மலைக்கு மேலே ஏறி ரசூல் அலி எல்லா குடும்பத்தினர்களையும் கொண்டு சேர்த்தான் அந்த எல்லோரும் அபுலக பெரியா மார்கள் அபு லஹப் அபு தாலிப் குடும்பத்தினர்கள் எங்க குடும்பத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து எங்கட குடும்பத்துக்கு நாங்க நாங்களே தகுதி இருந்தா அல்லாவுடைய தீனுடைய விஷயம் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கணும் விருந்து போட்டோ அல்லது ஏதோ ஒரு அடிப்படையில் வேற எந்த நோக்கமும் இல்லை வேற எந்த போக்கசும் இல்லை எல்லாத்தையும் நான் விருந்து அழைக்கிறேன் எல்லாத்தையும் அழைக்கிறேன் என்ற ஒரு பொறுப்பு ஒன்று இருக்குது அவங்க எல்லோருக்கும் நல்லாவுடைய தீனுடைய சில விஷயங்களை நான் சொல்லணும் அல்லது நான் ஒரு ஆய்மை ஒரு தகுதியான பொருத்தமான உத்தரவை வச்சு அவங்களுக்கு தீனுடைய விஷயங்களை நான் எத்தி வைக்கணும் குடும்பத்திற்குரிய பொறுப்பு பசுபாயி செலவாகு அழைகள் செல்லம் அவடைய முதலாவது செஞ்ச பயான இந்த ஆயத்த அருதப்பட்டதன் பிறகு சபாவுடைய மலையில ஏறினாங்க அந்த சபா மலையில ஏறினதை வச்சுதான் உயரமான ஒரு இடத்திலிருந்து பேசுறது மக்கள் எல்லோரும் அவங்களும் அப்ப ரசூல் சலாஹ்லாம் தன்னுடைய செய்தியை எல்லாருக்கும் எத்தி வைக்கிறதுக்கு அந்த உயரமான மலையில ஏறி எத்தி வச்சான் அந்த நேரத்துல இஸ்லாத்தை பத்தி ஈமான பத்தி சொன்ன நேரத்துல அபு லஹப் என்ன செஞ்சான் ஒரு கையில மண் எடுத்து தப்பா முஹம் ஜமாக்க முகமது அழிந்து போக இருக்காக வேண்டியா எந்தளவு கூப்பிட்டாய் அப்படிந்து அந்த மண்ணை எடுத்து வீசி நபி சொல்லாஹு அலி வசல்லு பதில் சொல்லல்ல திருப்பி ஏசல்ல கோபடல்ல அலிசலம் அவர்கள் மீது கொண்டிருக்கின்ற அல்லாவுடைய முகப்பத் வகையை அருளச் செய்தது என்றான் தப்பா இலக்க அதே வார்த்தையை கூட அல்லா ரிட்டன் கொடுத்தான் இவன் அவங்களுடைய ஆம்பளுக்குள்ள அவர்களுடைய எல்லா பிள்ளைகளும் சின்ன வயசுல மௌத்த பிள்ளைகளை இழக்கிறது சிறு பிள்ளைகளை மௌத்தாகிறது ஆசைப்படக்கூடாத ஆசைப்பட முடியாத பாக்கியம் பாக்கியம் பாக்கியமாக இருந்தா ஆசைப்படணும் பாக்கியமாக இருந்தால் எல்லா இடத்துல கேட்கணும் ஆனா சில பாக்கியங்கள் இருக்கிறது கேட்க இல்லாத ஆசைப்படலாது ஆசைப்படமா மனசு வருமா ஆனா அவ்வளோவாக தந்தா அது சந்தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டியது அவங்களோட ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் சின்ன வயசுல மூட்டாது எப்ப இப்ராஹிம் அலைசிசலாம் மௌத்தாயினாங்களோ அப்ப வாயு ஆற்று சொல்லக்கூடிய காவிரி சொன்னான் இன்னக்க அதுத்தர் அபுத்தர் ஆண் வாண் வழி தொடர் இல்லாதவர் என்று சொல்லி ரசூலம பேசினான் புள்ளமூத்தா இருக்கிறது இங்க அவன் இப்படி சொல்ல சொல்லல ஆனா அவ்வளவு சுபகானது ஒரு தாளா கௌதர் உங்களுக்கு கௌதர் என்ற அந்த பெரும் பாக்கியத்தை நாங்கள் தர இருக்கிறோம் எனவே அபுத்தர் உங்களை திட்டுகின்ற அந்த எதிரி விரோதி அவன் தான் அபுத்தர் எந்த வார்த்தையை சொன்னாலும் அதே வார்த்தையை வச்சு அவர் அனுப்பு நபிசங்க ஆண் வாருக்கு அருந்து போனவர் அல்ல உலகத்தில் உள்ள லட்சோப லட்ச மூவியங்கள் ஈமான்தாரிகள் செல்லமுடிய ஆன்மீக வாரிசுகள் நாங்கள் ஆண்வாரிக்கு போனவர் என்பவர் நீதான் என்பதை குரான் அவளுக்கு பதில் சொல்லிச்சு உம்மு ஜமீன் அபுலகுடைய மனைவி அபு லஹபுடைய மனைவி உம்மு ஜமீன் رسول الله صلى الله عليه وسلم قصرنا ناكالا وحي ورل صلى الله عليه وسلم أول سننا ال... إن شيطانك ودعك وقلا وقلت وار الشيطان محمد ارتتلا وار الشيطان محمد صلى الله عليه وسلم أول سننا قائم ودتار شيطان يارة ترارا جبريل عليه وسلم என்ன முகமதுக்கு ஒரு சூறாவல்லா இறக்கினான் சத்தியமாக மத்திய நேரத்தின் மீது சத்தியமாக இரவின் மீது சத்தியமாக உங்களுடைய எவ்வளவு ரசூருவா சல்லி செல்லம் அந்த காபிர பத்தி சொல்றதுல எவ்வளவு பிரச்சனைகளை கஷ்டங்களை முகம் நாங்க இன்னைக்கு முஸ்லீம்கள்கிட்ட போய் அல்லாவை பத்தி ஆகத்தை பத்தி பேசுறதுக்கே தயங்குறோம் எங்களுக்கு தைரியம் இல்லை கூச்சமாயிருக்குது வெக்கமா இருக்குது முஸ்லீம்கள் அல்லாவோட ரசூலை ஏற்றுக்கொண்டவர்கள போறது எங்களுக்கு தடங்கள் ஆகிது ரசூல் அலிசல்லாம் தன்னன் தனிய கொஞ்சம் பேர்களோட காசிர போய் அல்லாவுடைய தீன் எட்டி வைக்கிறதுல மன ரீதியாக பெரும் தாக்கங்களுக்கு ஆளாகினான் அந்த அல்லாவுடைய நல்லதார்களே பிரசுரவாகி சல்லு அலிக வசல்லாம் அவர்களூன் வைத்தியாளர்கள் அல்லாவுடைய குரான் அவங்களுக்கு பதில் சொல்லிச்சு நபியே நீங்க சொல்லிக்கொண்டே உடைய ரப்படையின் பொருட்கள் சொன்னாங்க அதே வார்த்தையை சொல்லி குரான் பதில் சொல்லிச்சு எனவே அந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படி நாங்க குரான வெச்சு ரசூல் அவங்களை பார்க்கும் போது அல்லாஹிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்தானம் அந்த நிகரநாயகன் சொல்லலா சிலம் அவங்களுக்கு இருந்துச்சு என்பதை விளங்க முடியும் அவங்க உணர்வுகளை ஒரு ஆண் அல்லாஹுகளை மதிச்சு குரானுடைய வகை அரைக்க இருக்கிறான் ஜெய்வரதி அனுமாவ திருமணம் முடிச்ச நேரத்துல வீட்டுல வலிமா சாப்பாடு போட்டான் வீட்டுல இடமில்ல சின்ன ரூப் பத்து பேரா வர சொன்னாங்க சாப்பிட்டாங்க சாப்பிட்டு கடைசியா சாப்பிட்டவங்க உட்காந்து கரைச்சு கொண்டிருக்கிறாங்க ஜெயினவரதியாங்க ஒரு மூளையில மறைஞ்சி இருக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமே படுகுது அல்லா வரையறான் வயதா துழைத்தும் நீங்க சாப்பாட்டுக்கு விருந்து கலைக்கப்பட்டா சாப்பிடுங்க விருந்து கலைக்கப்பட்டா போங்கோ வயதா தனித்தும் சாப்பட்டுட்டா சாப்பிட்டு முடிஞ்சதும் எதிர்ப்பு கலைந்து சென்று விடுங்கள் இந்த விஷயம் நீங்க உட்கார்ந்து கரைச்சு கொண்டிருக்கிறது நபிக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம் உங்களிடத்தில் அத நபி சொல்றதுக்கு வெக்கப்படலாம் அவ்வளா வெட்கப்படுறது என்று அந்த வீட்டுலுக்கே அல்ல வகையிறக்கான் அல்லாஹாலுடைய வகையை ஓதி காட்டினார் அந்த மன உணர்வு அவங்களுடைய அந்த ட்ரஸ்டத்தை அல்வாகுத்தால உடனே வகையாக இறக்கி குறானாக இறக்கி அவங்களுக்கு பதில் சொல்ல முக்கியமான ஒரு விஷயம் விஷயத்துல மட்டும் சொல்லப்பட்டதல்ல சாப்பிட்டா சாப்பிட்ட இடத்தை காலி பண்ண வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இது கூட சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஒழுக்கம் ஒரு முன்மாதிரியான அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாத அடுத்தவர்களுக்கு தொல்லை இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப விரும்புதுன்றதை நாம் விளங்கும் நாம் எப்பயும் அடுத்தவர்களுக்கு இடையூறாக ஒரு விருந்துக்கு போனா கூப்பிட்டாங்க அலாமதில்ல போனோம் சாப்பிட்டோம் உட்காந்து அழிச்சு அப்படி அல்ல ஸ்கூல்க்கு அனுப்பணும் அவங்க வேலைக்கு போகணும் காலையில எந்திரிக்க வேண்டிய வேலை இருக்கும் இதுக்கு பிறகு அவங்க சாப்பிட வேண்டிய வேலை இருக்கும் எத்தனையோ விஷயம் இருக்குது போன வேலை முடிஞ்சா எடுத்த கால் அதுக்காக உறவினர்கள் நின்று உதவி செய்ய வேண்டியவங்க எல்லாம் உட்டு போட்டு ஓடிடக் கூடாது யாரு இருந்து உதவி செய்யணுமோ கழுகி வைக்கணுமோ அவங்க கழுகி வச்சுட்டு என்ன அர்த்தம் ஏற்படுமோ அப்படி சாப்பாட்டுடைய விஷயத்துல மட்டும் அல்ல பொதுவா எல்லா விஷயங்களையும் நாம் இதை எடுக்கணும் எங்களால அடுத்தவர்களுக்கு தொல்லை உண்டாக கூடாது எங்களால ஒரு ரூம்ல இருக்கிறோம் என்னால ரூம்மேட் மற்ற ரூம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு சிரமம் இல்லாமக்கிறான் நான் இப்படி என்னுடைய உடுப்பை இப்படி காயப்போடுறதுனால அல்லது நான் இவ்வளவு நேரம் பாத்ரூம் எல்லாரும் ஜப்புக்கு போகணும் எல்லாரும் வேலைக்கு போகணும் எல்லாரும் ரெடி ஒரு பாத்ரூம் என்னன்னு பண்ணி மெதுவா இந்த நேரத்தில் இவ்வளவு டைம் எடுக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு சிரமம் உண்டாததா அடுத்தவங்க போகணுமா எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் இது சொல்லணுன்றதில்ல ஒவ்வொரு முஸ்லிமுடைய இயல்பான குலங்கள் இருக்க வேண்டிய விஷயம் ஒரு பள்ளி டொய்லெட்டை பாவிக்கிறதா இருந்தா எனக்கு பிறகு அடுத்த வருவாது அந்த பள்ளி டொய்லெட் எப்படி நான் வச்சுட்டு போகணும் அந்த பாத்ரூம் அந்த டொய்லெட் அந்த வாஷ் ரூம் அடுத்தவர் வந்து நான் திருப்தியா நான் போக்கலை கொஞ்சம் அலைபோலமா இருந்தா அசிங்கமாக இருந்தா எனக்கு எப்படி இருக்குது அது மாதிரிதான் அடுத்தவருக்கு இருக்கும் நான் ஒரு வாகனத்தை பார்க் பண்றேன் அடுத்தவருக்கு இடைஞ்சதுதான் ஏதோ எந்த வேலை எனக்கு இடம் கிடைச்சா போதும் நான் பார்க் போனா போதும் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்றது இல்லை எந்த செய்ததாக இருந்தாலும் இதனால அடுத்தவர்களுக்கு இடையூறு வருது கூடிய ரெண்டு விஷயத்தை தவிர்கொள்ளுங்க ஒன்றும் மரத்துக்கு கீழே அசிங்கப்படுத்துறது பாதை நடைபாதைகள் அசிங்கப்படுத்துறது நடைபாதைகள் அசிங்கப்படுத்துறதையும் மரம் நிரல் தரக்கூடிய மக்கள் வெயிலுக்கு கொஞ்சம் நிழல் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த இடத்தை அசிங்கப்படுத்துறத உங்களை சபிக்க கூடிய ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஏன் மரம் சவிக்காது பாதை ரோடு சவிக்காது இத வந்து பார்த்தா பார்க்கறதால் நாசமா போனவன் பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு போயிருக்கிறான்னு இந்த வேலையினால திட்டுவான் அதனால ரசூசல என்ன சொன்னாங்க இந்த விஷயத்தையே சவிக்க கூடியதுன்னு சொன்னாங்க இது இருந்து இடமாக்கல் என்ன சொல்றாங்கடா எங்களை அடுத்தவர்கள் குறை சொல்லக்கூடிய எங்களை அடுத்தவர்கள் திட்டக்கூடிய கூடிய புத்தில்லாத பாருங்கள் இந்த இடத்துல இந்த வேலையை செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் நாங்கள் தவிர்த்து நடக்கும் வீட்டுல ஒரு பொது இடத்துல பொதுவான விஷயங்களை பாதிக்கிறதுல ஒரு இடத்துக்கு போறோம் கள்ளத்தனமா அல்லது கியூ கியூ இல்லாம மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது நாங்க போய் கியூ இல்லாம எங்களை டிக்கெட் எடுக்கவோ அல்லது எங்களை வேலையை முடிச்சு கொள்ளவோ பார்க்க கூடாது சரி ஒரு மணி சேஞ்சிங் ஒரு இடத்துக்கு போகணும் மணி சேஞ்ச் பண்ணி நான் அடுத்தவரங்கள விளக்கத்துலமா தைந்தும் இடையூறு பண்ண வேண்டாம் என்று அழு சொல்ற நாங்கள் அவதானிக்கோம் என்பது இரண்டாவது விஷயம் அவர்களோட அவர்களோட அல்லாஹர் எவ்வளவு அன்பு இருந்திருக்கிறது என்பதை நான் இந்த வசனத்தில் பார்ப்போம் அல்லாஹு தாளா அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய உணர்வை அல்வா புரிந்து அவருடைய உணர்வை அல்வாஹ தாளா மதிச்சு வகையாக செய்கிறோம் தண்ணியமான பெரியவர்களை சுகதர்களை அல்லாஹ் காலை இன் எல்லோருக்குமண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பு முஹம்மதத் தரோன். தஹீத் புகாரில் இந்த ஹதீஸ் வருகிறது. லா யுமினு احدுகும். அங்கிரின் ஒரு ஒரு முழுமையான மூминаாக ஆக முடியாது. ஹத்தா கூனா ஹப்ப லாயி மின் வாலிadihi வ வலadihi வ னাসி அஜ்மாயி. நான் நான் அவருக்கு தன்னுடைய தாய் தகப்பனை விட பிள்ளைகளை விட எல்லா மனிதர்களை விட விருப்பமானவனாக ஆகாத வரைக்கும் உங்களில் ஒருவர் முழுமையான மூமிலாக முடியாது என்ன சொல்லுது அடைக சொல்லும் எங்களுக்கு எங்களுடைய பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட எல்லா மனிதர்களை விட விருப்பமானவர்களாக மொஹப்பத்தானவர்களாக ஆகாத வரைக்கும் எங்களுடைய ஈமான் முழுமையடைய உலகத்தில் அன்பு பாசம் ஏற்பட்டதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறோம் சில நேரத்தில் நேசம் உண்டாகலாம் திறமைய காரணம் ஆகுது ஒருவருடைய திறமை எங்கேயோ விளையாடுற ஒரு விளையாட்டு வீரன் அவனுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தமும் இல்லை அவன் அவன்கிட்ட ஜப்ப செய் அவனுக்கு மந்த கிடைக்குது விளையாடுறதுக்கு அவனுக்கு லட்சக்கணக்கில் அவன் விளையாட்டு விளையாட்டு அல்ல விளையாட்டு விளையாட்டு வார்த்தை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் விளையாட்டுக்கு பேசின விளையாட்டுக்கு அடிச்சேன் விளையாட்டு விளையாட்டுன்ற வாழ்க்கையிடுச்சு விளையாட்டு வச்சுனா பவரை தீர்மானிக்கிறது நாட்டுடைய சக்தி நாட்டுடைய கோடி கணக்கில் அடிக்கிறாங்க விளையாட்டுக்கு விளையாட்டு விளையாட்டாக இல்ல இது வேற ஒரு பேர் வைக்கிறது விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு விளையாட்டு என்பது ஜப் ஆயிருச்சு விளையாட்டு வாழ்க்கையாகித்தாங்க வெறும் விளையாட்டு சொல்றது இன்றைக்கு விளங்குவது எத்தனையோ மனுஷன் திங்கில்லாம இருக்கிறான் இருக்க இருக்க இடம் இல்லாமல் இருக்கிறான் சாப்பிடுறதற்கு வழி இல்லாமல் இருக்கிறான் அந்த நாட்டில வழி இல்லாத இருக்க இருப்பிடம் இல்லாத தொழில் இல்லாம ஜொப் இல்லாமல் இருக்கிறவங்களை பத்தி கவலையில் ஆயிரக்கணக்கான பில்லியன் மில்லியன் செலவழிக்கிறாங்க விளையாட்டு கிரவுண்டுகளுக்கு விளையாட்டுகளுக்காகவும் ரெண்டு மாசம் ஒரு மாசம் விளையாட்டுக்காக செலவழிக்கிறான் மேலான கனியமான பெரியவர்களை சோதர்களே எது சொல்ல வந்தா யாரோ எங்கேயோ விளையாடுற விளையாட்டு வீரன் ஒரு காவிரி அவனுக்கு சிறுநீர் கழிச்சு சுத்தம் பண்ண தெரியாது மலர் கழிச்சு சுத்தம் பண்ண தெரியாது அவன் திறமையை வச்சு இவர் அவரை நேசிக்கிறார் அவன்டா இவருக்கு ஒரே அவரை பத்தி பேசுறதும் அவரை பத்தி அவரை மாதிரி உடுக்க பார்க்கிறதும் அவரை மாதிரி எக்ஸப் பண்ண பார்க்கறது அவனுக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை உலகத்தில் அறிவு ஆற்றல் வீரம் எல்லா திறமையிலும் ரசூ செல்ல வலை செல்லம் அவங்க முதலிடத்தில் இருக்கிறான் ரசூ செல்ல அறிவு ஒருவருடைய அறிவுக்காக பாசம் வைக்கிறதாக இருந்தா உலகத்துல ஆகப்பெரிய அறிவாளி ஆகப்பெரிய புத்திசாலி ரசூல் அவங்களுடைய அறிவை உலகத்துல இல்ல அவங்க கண்ணும் மண்ணும் வானம் பூமி சூரியன் அல்ல வானத்துக்கு அப்பால் பட்ட சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி கபரை பத்தி இதுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களை பத்தி தனக்கு பின்னால நடக்க போற பியூச்சர்ல நடக்க போற விஷயங்கள் தகவல்கள் நூற்றுக்கு நூறு உண்மை அப்படியே நடந்துச்சு அப்படியே நடக்க போகுது எல்லா விஷயங்கள முன்னுள்ள அறிவு பின்னு அறிவு எல்லா அறிவும் கொடுக்கப்பட்ட அர்த்தமா உம்மி நபில எழுத வாசிக்க தெரியாத நபியுடைய உண்மையான அர்த்தம் என்ன சொன்னா எந்த மனிதராக கல்வி கற்பிக்கப்படாமல் நேரடியாக அலம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்ட அறிவு மேலே அந்த நபிகள் நாயகன் சொல்லலாம் படிச்சு கொடுக்கிறதுக்கு உலகத்தில் உலகத்தில் யாரும் இல்லை அவங்க உலகத்துக்கே மாஸ்டர் இவரா என்கிட்ட படிச்சவர்தான் அவரு அவருதான் நபின்னு சொல்றாரா நான் அவருடைய பேச்சை கேட்கணுமா நான் சொல்லிக் கொடுத்த சொல்றாரு உலகத்தில் ஒரு மனுஷன் கைதிக்கலையும் நேரடியாக ஒவ்வொருடம் இருந்து ஒசியின் மூலமாக ஞானத்தை அறிவு அடைந்துவிட்டவர் எனவே அறிவுண்டு வந்தாரு செல்வாசல் அவங்களுடைய அறிவு அவங்களுடைய ஆற்றல் வீரம் வந்தா அவங்களுடைய திறமைகளும் ஒரு பக்கம் எல்லோருடைய வீரத்தையும் மிகக்கூடிய அளவு அழிவா வீரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார் யுத்த நுணுக்கங்கள் யுத்த தங்கரங்கள் யுத்தத்தை எப்படி யுத்தங்கள்ல வெற்றிகரமாக தன்னுடைய யுத்தங்களை வழி நடத்தினாங்க ரசூர் செல்லவா இன்றைக்கு நடக்கிற யுத்தங்கள் பேர்ல நடக்கக்கூடிய அனுகாயங்கள் கொள்ளை அடிக்கிறது உலகத்துக்கு உலக வரலாற்றுல ரசூல் சலல்லா அலிசல்லாம் நடாத்திய யுத்தங்களைப் போல எந்த யுத்தமும் கிடைக்கும் யுத்த மைதானத்துல சொல்றாங்க ரசூல் சல்லா அலிஸ்லாம் பெண்களை வெட்ட வேண்டாம் பிள்ளைகளை மிருகங்களை வெட்ட வேண்டாம் மரம் செடி பலம் தரக்கூடிய மரம் செடிகளை வெட்ட வேண்ட உரிமைகளை பேணப்பட்டுவல்லாம் எவ்வளவு வீரத்தை கொடுத்திருந்தான்டா அவங்க மட்டும் வாளையும் சீட்டையும் எடுத்து இறங்கினாங்கண்டா முழு எதிரிகளையும் தாக்கிறதுக்கு விரட்டி அடிக்க அவங்க மட்டும் போகும் அவங்க அருளாக வந்தவர்கள் என்னுடைய கையால இந்த உட்டக்கூடாது என்னுடைய கையால உட்டக்கூடாது என்பதற்காக பின்ன இருந்து கொண்டு அவ்வளவு வீரம் இருந்தும் பின்ன இருந்து கொண்டு சகாபாத் வழி நடத்தினாங்க முன்னுக்கு போய் ஈட்டிய அம்படிக்கு தாக்கல் உமத்தோட உள்ள அன்பு இறக்கத்தினால் இந்த உம்மத்துக்கு அனுப்ப வந்த நான் இந்த உடன வெட்டி ஒரு நபியுடைய கையால கொல்லப்பட்டிய ஒரு நபியுடைய கையால வெட்டப்பட்டவன் ஆக பெரிய துப்பாக்கிய சார் இந்த உம்மத்தில் யாரும் அப்படி ஆகிர கூடாது என்பதற்காக அவர்கள் வாழெடுத்து முன்னுக்கு போகல இல்லாண்ட அவர்களுக்கு இருந்த வீரம் குதிரையோற்றுல குதிரையோற்றுள்ள அவர்கள் இருந்த வீரம் அவங்களுடைய படை யுத்தகலத்தில் இருந்த வீரம் குதிரைகளை கடிவாளும் ஒரு சந்தர்ப்பத்தில் திடீர்னு மதிய சத்தம் கேட்டுச்சு பெரிய ஒரு சத்தம் சகாபாரங்கள் திடீர்னு பயந்துட்டாங்க என்ன இது ஏதாவது விரோதிகள் வந்துட்டாங்களா எதிரிகள் வந்துட்டாங்களா சாபாங்குற கொஞ்ச நேரத்தில் எதுல வாராங்க அப்போ கதாதார குதிரையில கடிவாளமும் இல்லாம இல்ல மொட்டையாக முடி குதிருடைய முடியை குடிச்ச குதிரையை அன்பு வைக்கிறதாக இருந்தா அழகுக்காக நான் உள்ளத்தை பதி கொடுக்கிறதாக இருந்தாஹி சொல்லு அலிஹுல்லாம் அவர்களை நிஞ்சிய அழகு உலகத்தில் யாரும் இல்ல அவர்களுடைய அழகு அழுத்து போன அழகு பார்க்க பார்க்க அவர்களுடைய அன்பு கூடி கொண்டு போகும் சகாபாக்கள் பிரகாசம் வரும் நெத்திய பார்த்துக்கொண்டே இருக்கலாம் ஒரு வகையான ஜோதி அவங்கள நெத்தில வெளிச்சம் இருக்கும் அவட மூக்கு நுனியில சூரியன் படும்போது ஒருவகையான பிரகாசம் அவருடைய மூக்கு நுனியில இருக்கும் அவனுடைய ஒவ்வொரு முகத்தினுடைய அங்கத்தினுடைய அமயத்தினுடைய உறுப்புகளையும் சஹாபாக்கள் அந்த அவ்வளவுக்கு வாரத்துக்கு முந்தி எதிரியாக காதலாக இருக்கிற அபு சுபியான் சொல்றாரு இந்த முகம்மது சல்லா அலை அவர்கள அவர்களுடைய தோழர்கள் நேசிக்கிற மாதிரி முகப்பத்து வைக்கிற மாதிரி உலகத்துல யாரும் யாரையும் நேசிச்சதாக நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்றேன் உருவெடுத்தா அந்த தண்ணியை கீழே விட விட மாட்டாங்க புகாருடைய நிர்வாகத்துல வருது சகாபாத்தர் ஓடி போய் அந்த தண்ணி எடுத்து முகமெல்லாம் பூசிக்கொள்வாங்க மேனியெல்லாம் பூசிக்கொள்வாங்க யாருக்கு தண்ணி கிடைக்கலையோ யார கையில தண்ணி பட்டுகிதோ அவருட கையில உள்ள ஈரத்தை எடுத்து தடுவி தன்னுடைய மேனியில பூசிக்கொள்வாங்க அவர்களுக்கு திறமை அகலாத் அவங்களுடைய குணம் அவங்களுடைய பண்பு ஒற்றை பண்புக்காக நீங்க நேசிக்கிறதாக இருந்தா அவரோட எனக்கு முகப்பத் அவரோட குணத்துக்காக சொல்றதாக இருந்தா உலகத்துல ஆரம்பிய குணமுடையவர்கள் நீங்கள் மகத்தான குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹாலே மகத்தான குணத்தின் மீது நற்குணத்தின் மீது நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு கீழே நற்குணத்தின் மேல நீங்க மகத்தனான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹாலு அவர்களை பார்த்துட்டோம் உபகாரம் செய்யறதுக்காக இவர் எனக்கு உபகாரம் செய்தார் இந்த விசா விஷயத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு எனக்கு ஹெல்ப் பண்ணாருக்கு ஹெல்ப் பண்ணாரு எனக்கு உபகாரம் செஞ்சார் அதனால மறக்க மாட்டேன் அதோடு அவரோட ஒரு தனிப்பட்ட இறக்கம் ஒரு உபகாரம் உதவி ஒரு ஹெல்ப் பண்ணினதுக்காக ஒத்தர் மீது நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தா உலகத்தில் எங்களுக்கு ரசூர்வாகி செல்லவாக அடைய செல்லம் அவர்களை விட பெரிய உபகாரம் செய்தவர்கள் உலகத்துல யாருமே அவனாவ உபகாரம் செய்தவர்கள் எங்களுக்கு அவ்வாறு அதை அல்ல சொல்லித் தந்தவர்கள் அவ்வாறு காட்டித் தந்தவர்கள் முழு தீனும் எங்களிடம் வந்து சேர்றதுக்காக எங்களுக்காக கவலைப்பட்டவர் எங்களுக்காக தியாகம் செய்தவர் அர்ப்பணம் செய்தவர் எனவே மேலான கிலியமான பெரியவர்களே சுகந்தர்களே அந்த மாத உலகத்தில யார் யார் மீது என்னென்னு அழைகூசல்ல முதலிடத்தில் இருக்கிறோம் எனவே நாயகன் சல்வாஹு அழகிசல்லம் அவர்கள் மீது முஹபத் அன்பு உள்ளவர்களாக நாங்க இருக்கணும் இதை விளங்கணும் மனசில் வெறும் போறவல்லாஹி அழைகி வசல்லூர் அலஹி வசல்லம் அவர்களோட எங்க அன்பு எங்களுக்கு அன்பு இருக்குது நேசம் இருக்குதுன்றது வாயாக நாங்க பேசுறது அல்ல வாயாக சொல்லி நாங்க தாவா செய்யறது அல்ல என்னடைய செயல் வடிவத்துல காட்டணும் அன்பினுடைய அறிகுறி அன்பு இருக்கான் அவங்களை பின்பற்றக்கூடிய மலனாக இருக்கணும் அவங்க மீது சொல்லணும் அதிகமா நான் எத்தனை பேர் ஒரு நாளைக்கு எத்தனை பேரவை செலவாக்க சொல்றேன் يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد الايه تقول என்ன சொல்றாங்க الله وملائكته رسول الله عليه الصلاه والسلام மீது सलावत சொல்றாங்க الله وملائكته सलावत சொல்றார்கள் ایمان கொண்டவர்கள் நீங்க هم सलावत சொல்லுங்க سلام சொல்லு எந்த விஷயத்தையும் அல்லாஹா நானும் தொழுகிறேன் நீங்களும் தொழுங்க நானும் சக்காத்து கொடுக்கிறேன் நீங்களும் சக்காத்து கொடுங்க அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் சொன்னது கிடையாது விஷயத்துல நானும் செலவாத்து சொல்றேன் மழக்குகளும் செலவாத்து சொல்றாங்க நீங்களும் செலவாத்து சொல்லுங்க ஏன் நல்லா இந்த முறையில சொல்றான் ஏன் இந்த முறையில விஷயத்த சொல்றான்டா அல்லாவுடைய ரசூல் முகம்மது அவங்க அங்கஸ்தூற்றுறதுக்கு நீங்க செலவாத்து சொல்லுற அவசியம் நீங்க செலவாத்து சொல்லி அவங்க அங்கஸ்தூட்டணும் அவங்க கண்ணியத்தை உயர்த்தணும் செலவாத்து சொல்றாங்க மலக்குகள் கோடான கோடி மலக்குகள் செலவாத்து சொல்றாங்க ஆனா உங்களுக்கு தேவண்டிருந்தா உங்களுக்கு கண்ணியம் தேவண்டிருந்தா உங்களுக்கு பாயமணிப்பு தேவண்டிருந்தா உங்களுக்கு ரசூல் உடைய தேவை இருந்தால் நீங்க செலவாக்கி சொல்லிக் கொடுங்க நாங்க செலவாக்கி சொல்றது எதுக்காக ரசோசலுடைய அந்தஸ்து உயர்த்துறதுக்கல்ல எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துக்கா அல்லாஹு தாலா யாரு செலவாக்கி சொல்கிறார்களோ ஒரு சகித்துல வருவது மண் சல்லா அழையவா சல் யாரு ஒரு தடவை ஒரு தடவை என் மீது சொல்கிறார்களோ அல்லாஹு தாலா பத்து தடவை அவர்கள் மீது ரஹமத்து செய்கிறார்கள் எனவே கண்ணியமான மேலான பெரியவர்களே கேட்டாங்க எப்படி சொல்றது எங்களுக்கு அந்த முறைய சொல்லித்தாங்க அப்ப ரசூல் சொல்லி கொடுத்த சலவாத்து தான் இபராஹி இபிராஹி அப்படின்னா செலவா அது ஆற ஏற்றமான செலவா எனக்கு அந்த செலவா அடிக்கடி ஓதையாட்டி எப்படி சொல்லுங்க பாப்போம் என்ற செலவாத்தடிக்கடி ஓம்லவ் செல்ல அன்பு முகைய விஷயம் ஆக முக்கியம் என்னண்டா நாங்க ரசூருல்லாஹி செல்வல்லா செல்லம் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றக்கூடியவர்களாகமா என்ற வாழ்க்கை ரசூருல்லி செல்ல செல்லமுடிய வாழ்க்கையை போல ஆகணும் என்று சகாபாக்கள் யாருடைய பழிப்பையோ யாருடைய திரிப்பையோ அவங்க பொருட்படுத்தணும் சல்மானூர் பாரிசு ரவியல் வாழ்த்தால் கவர்னராக இருக்கிறான் இப்ப சிரியாவுல ஒரு விருந்துல கலந்து கொள்றாங்க இவங்களோட கூட இன்னும் சில சகாபாக்கள் போயிருக்கிறாங்க சாப்பாட்டு விரிப்புல ரொட்டிகள் வைக்கப்பட்டிருக்கு இந்த ரொட்டிகள் எப்படி இருக்கின்ற பொதுவா ரொட்டி வந்து ஓரங்கள் பச்சையரிக்கும் நடுத்துண்டு நல்லா விருந்து இருக்கும் வசதியானவங்க என்ன செய்வாங்க நடுத்துட்ட சாப்பிடுவாங்க ஓரத்தை சாப்பிட மாட்டாங்க பச்சைய சாப்பிட மாட்டாங்க அது யாராவது ஏழைகள் வேற யாராவது சாப்பிடுவாங்க ஆனா ரசூபாயி சலராஜைய காலத்துல அவங்க எல்லாத்தையும் சாப்பிடுவான் சல்மான் பாரத உட்கார்ந்து இருக்கிறாங்க இப்ப உட்கார்ந்து இருக்கிற மத்த முக்கியமான அரச முக்கியர்கள் அவங்க நடுவை மட்டும் சாப்பிடறாங்க சல்மான் ரஜி கூட இருந்த சொன்னாரு நீங்களும் நடுவை மட்டும் சாப்பிடுங்க ஓரத்தை சாப்பிட்டா ஏதாவது நினைப்பாங்க மத்தவங்க என்ன செய்வாங்க ஏதாவது நினைப்பாங்கன்னு சொன்னாங்க சமான் பார்த்தித்தா என்று கேள்வி கேட்டான் அவங்க முழுக்க சாப்பிட்டான் இப்படி சகாபாக்கள் யாருடைய சிரிப்பையோ யாருடைய பழிப்பையோ அங்க பொருட்படுத்தல ரசூல் வாயி சொல்லலா சொல்ல முடிய சுண்ணாக்கள் எடுத்து நடந்தான் என்னோட வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சுண்ணத்துகளை நாங்க எடுத்து நடக்கக்கூடிய மிஸ்வாக் செய்தோம் வாய் எப்பயும் சுத்தமா வச்சிருக்கிறது ரசூல் சொல்லலா சொல்ல முடிய பல தடவை மிஸ்வாக் செஞ்சிருக்கிறான் வீட்டுலுக்கு போகும்போது மிஸ்வாக்ஸ் வாயில வாசம் வரக்கூடாது வாயில நாங்க உத்தரோட பேசும் வாசம் வரக்கூடாது அல்லாவுக்கு முன்னால நின்று தொழுகையில குறானுவதும் வாசம் வரக்கூடாது சிலவங்க சிக்ரெட் குடிக்கிறாங்க அல்லது வேறு என்னமோ என்ன பீடிய குடிக்கிறாங்களோ சுருட்ட குடிக்கிறாங்களோ சிக்ரெட்டை குடிக்கிறாங்களோ தெரியல பேசக்கூட வாசம் தொழுகளை பக்கத்துல நின்று தொல்ல முடியல எப்படித்தான் நம்மளோட மனைவிமார்கள் வாழ்க்கையை கழிக்கிறாங்களோ தெரியல வாய் இந்த வாசம் வரக்கூடாது அடுத்தவர்களுக்கு வாசம் வரக்கூடிய விதத்தில் இந்த வாய்களை வச்சு கொள்ளக்கூடாது சிக்ரெட் குடிக்கிறதுனால எப்பல இதில் கெடுதி பெரும்பெரும் உளமாக்கல் டாக்டர்ஸ் வந்து சேர்ந்து ஒரு செஞ்ச ஒரு அவரோட ஒரு ரிசர்ச்சினுடைய முடிவு ஹராம் சீக்கிரம் குடிக்கிறது அப்ப நாங்க இவைகளை விடலும் ரசுவாகி செல்லமுடிய சுழ்நாட்களை எடுத்து எங்களை கொண்டு சாப்பிடுறது இது வந்து ஒரு சாராருடைய ஒரு அடையாளமோ சின்னமோ இல்ல ஒவ்வொரு முஸ்லீம் உடைய சின்னம் தாடின்றது அவ்வளாஹு தாலா ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கற ஒரு பெரிய ஒரு அவரோட கம்பீரம் வீரத்தை காட்டுற ஒரு விஷயம் ஒரு ஆணுடை ஒரு முஸ்லீம் உடைய சின்னம் அடையாளம் சிலவங்க சில காரணங்கள் இருக்கலாம் தடைகள் இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் ஒரு பயானிலேயே ஒரு விஷயத்திலேயே ஒரு விஷயம் சொல்லக்கூட என விஷயம் சொல்லப்பட்டா நாங்க அதை கவலைப்படக்கூடாது அதை குறையா நினைக்க கூடாது கூச்சமா நினைக்க கூடாது அடையினாட்டு இல்ல இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு இப்ப நான் எடுத்துக்கொள்றதுக்கு முயற்சி அப்படிதான் நாங்க அதை கேட்கமே தவிர அத நாங்க குறையா நினைக்கிறதோ அதுக்காக பயானுக்கு போகாமல் இருக்கிறதோ எனக்கு இல்லாத விஷயங்கள் சொல்லப்படும்றதுக்காக அப்படி நாங்க யோசிக்க இருபத்தி நாலு மணி நேரம் எங்களோட இருக்கக்கூடிய ஒரு சுனத் அநேகமான உழவாக்கல் தாடி வைக்கிறது வாஜிபுடன் ஹதீசுகள் எடுத்து பாருங்க பயப்படல்ல தீன எடுத்து நடக்க இந்த பூமியில அல்லாவுடைய பூமியில நாங்க யாருக்கு விற்கப்படவில்லை கூச்சப்படவில்லை பயப்படுத்தவில்லை பதகீனம் நாங்க தைரியமாக செய்யலாம் ஒரு மனிதர் ஒரு ஆண் சிங்க மாதிரி அவருடைய கம்பீரத்தை விரும்புகிறது தூங்கினாலும் அந்த சுனத்தோடு மற்ற சுண்ணத்துக்களை செய்யறதுக்கு நாங்கள் கஷ்டப்படும் என்ன செய்யணும் வாங்கணும் எடுக்கணும் செய்யணும் இந்த சுண்ணத்தை செய்யறதுக்கு நாங்கள் கஷ்டப்படுத்த இல்லாம கஷ்டப்படும் வாங்க ஸ்பெண்ட் பண்ணனும் ரெண்டு நாள் ஆயிரம் முற கொஞ்சம் முளைக்கும் அது குத்திப்படும் எங்கெங்காவது மருக்கணும் அப்ப இந்த இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கணும் செலவழிக்கணும் பணத்தை செலவழிக்கணும் தாடி வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒன்னும் தேவையில்லை சுகுமு இருந்தா போதும் ஒருத்தர் கேட்டாரான் தாடி வைக்கணும் என்ன செய்ய தாடி வைக்க ஒண்ணும் தேவையா சுகுமுருந்தா போதும் இல்லாம கஷ்டப்படணும் ஒரு சிங்கத்தை பாருங்க வீரம் பெண் சிங்கம் எடுத்து மாதிரி ஆட்டுக்குட்டி மாதிரி உலகத்தில் வந்து தாடியை வந்து தீவிரவாதத்தின் அடையாளமாக காட்டுறாங்க பயன்படுறான் உண்மையில தாடி கம்பீரத்தை ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் பலகீனமான சோர்ந்து போற மூமின விட சிறந்தவர் சொன்ன மூமின் எப்பையும் கண்ணியமா இருக்கணும் கம்பீரமா இருக்கணும் அவருடைய கம்பீரத்துல உள்ள ஒரு விஷயம் தான் தான் எனவே நாங்க இந்த நாங்க ஜ அடிப்படையிலையோ அல்லது வேற ஏதாவது நோயின் அடிப்படையிலோ பலருக்கு பல காரணங்கள் இருக்கலாம் வச்சு நான் தாடி இல்லாம இந்த நிலைமையில மூத்தாயினா நான் இந்த முகத்தோடைய ரசூல் சல்லா அசலம் இடத்தின்னு சொல்றது நான் ரசூல் சல்லா அசலம் கபூர்ல பார்க்கணுமே நான் அவங்க எப்படி இருந்தாங்களோ எப்படி விரும்பினாலும் அப்படி நான் இருக்கணும் என்று தாடி அழகா வச்சிருக்கலாம் தாடி வைக்கிறவங்க அழகா வைக்கணும் அதை என்ன பொத்தையா என்ன பூசி வைக்கணும் அழகா வச்சிருக்கணும் பார்க்க கண்ணியமா இருக்கும் பார்க்க கம்பீரமா இருக்கும் நாங்க யாருக்கும் பயப்படுத்த அதனால ஜொப் போயிரும்டோ அதனால எனக்கு வேலை இல்லாம போயிருமோ ஒன்றும் அப்படியாக போறது இல்ல ஜுக்கு தரக்கூடியவன் அல்லா அல்லா எங்களுக்கு கண்ணியமா தருவான் அல்லாஹால அதனால எந்த வித்தியாசமும் தான் எனவே மேலான கனியமான பெரியோர்கள சோதனர்களே விஷயம் இது மாதிரி எல்லா சுண்ணாக்களையும் என்னோட ரசூர்வாக அவங்கள அவங்களுடைய வாழ்க்கையை நான் பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல தூங்கும் போது உதுறதுவா வீட்டுக்கு வரும் போது உதுறதுவா வீட்டுக்கு வெளியே போகும் நேரத்தில் ஓதுறதுவா இந்த சுண்ணத்தான துவாக்கள் ஒவ்வொரு சுண்ணாவையும் நாங்க தெரிஞ்சு விளங்கி அதை எடுத்து நடக்க முயற்சி செய்வோம் அப்படிங்கற வாழ்க்கையில நாங்க எல்லாரும் ஏண்ட வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பயானும் ஏதாவது ஒரு மாற்றத்தை உண்டாகும் அப்ப ரசூல் சல்லாசல்ல மீது நாங்க முஹபத் உள்ளவங்களாக ஆகும் ரசூல் சல்லாஹு அலிஹி வசல்லம் மீது உண்டான முகப்பத்துக்கு அடையாளமாக நாங்க சுாக்களை பின்பற்ற கூடிய வளமானோம் சுண்ணாக்களை தேடி தேடி நான் சுண்ணத்துக்கு மாத்த செய்யக்கூடாது எடுத்து நடந்தாங்க செஞ்சதா அவங்க விரும்பினதா அவங்க ஆதரிச்சதா என்பதற்காக அவங்க எடுத்து நடந்தாங்க சுண்ணத்து என்பதற்காக எடுத்து நடந்தாங்க உயிர விட்டு நாங்க சுண்ணத்து என்பதற்காக விட்டுறோம் சுடையாற்று இஸ்ல எதிர் சிலுவை போர்கள் நடந்துச்சு தொடர்ந்து இந்த சிலுவை போர்கள்ல பல கட்டங்கள் நடந்திருக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது வருஷ காலம் சிலுவை போர்கள் இஸ்லாத்துக்கும் இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகளுக்கும் இடையில நடந்திருக்கு இதுல கடைசி கட்டங்கள்ல மிக மோசமான தோல்விகள் இஸ்லாமுக்கு எதிரான சக்திகள் சந்திச்சான் அயூபி அதுக்கு பிறகு ரஹிமகுல்லா போன்ற இறை நேசர்கள் போர் படை தளபதிகளாக இருந்த காலங்களில் மிக மோசமான தோல்விகள் அவங்க அந்த தோல்விகளின் போது அவங்க யோசிச்சாங்க நாங்க படை எண்ணிக்கையில கூட இருக்கிறோம் இது நாடு சேர்ந்து நாங்க அவங்க எண்ணிக்கையில குறைவா இருக்கிறாங்க நாங்க ஏன் தோக்குறோம் சிந்திச்சாங்க அப்ப அந்த நேரத்துலதான் அவங்களுக்கு ஒரு முடிவு ஒரு கருத்து சொல்லப்பட்டது என்னண்டா நான் தொடர்ந்து பேர்களை சொல்லி சொல்றது பொருத்தம் இல்லை நினைக்கிறேன் அதனால சூசகமாக சுட்டி காட்டுறேன் அவங்க சொன்னாங்க இவங்களுடைய பட பலத்தாலேயோ ஆயுத பலத்தாலயோ இவங்க எங்களோட இவங்களிடத்தில் ஒரு ஆன்மீக தெய்வீக சக்தி ஒன்று எங்கள்கிட்ட இல்லாத ஒரு சக்தி இருக்குது அப்ப இந்த நேரத்துலதான் இஸ்லாமத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்கான ஒரு குழு நியமிக்கப்பட்டுச்சு அப்படியான சந்தர்ப்பத்தில இஸ்லாமத்தை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக தொகுத்த தொகுப்புகள் ஒன்று தான் டாக்டர் வின்சிக் தொகுத்த ஹஜீந்துகளை பற்றிய அந்த தொகுப்பு அதுக்கு துணையாக உதவியாக தொகுக்கப்பட்ட தொகுப்புகள் ஒன்று அந்த ஆய்வு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னண்டா இவங்களிட ஆயுத பலம் படபலம் எங்கள்கிட்ட இல்லாத ஒரு பலம் உண்டு பவர் உண்டு சக்தி உண்டு வெப்பன் அது ஆன்மீக பலம் தெய்வீக பலம் இவங்களிடத்துல இவங்களிடத்துல இருக்கக்கூடிய ரெண்டு அந்த சக்தியை இல்லாமல் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும் அந்த ரிசர்ச் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த அதே குரூப்புக்கு கேள்வி கேட்கப்பட்ட நேரம் அவங்க கொடுத்த பதில் என்னண்டா இவங்களுடைய ரெண்டு விஷயத்தை இல்லாமல் ஆக்கணும் ஒன்று இவங்களோட சேத் இவங்களோட நம்பிக்கை ரெண்டாவது இவங்களோட கல்ச்சர் இவங்களுக்குன்ற தனித்துவம் ஒன்று முஸ்லீம்கள் என்றால் இதுதான் இவங்க தான் அடையாளப்படுத்தக்கூடிய இந்த விஷயங்களை இல்லாமல் ஆக்கி எல்லாரையும் கூட இது முஸ்லீம்கள் முகம்மது பின்பற்றுகின்ற அவங்க முஸ்லீம்களுக்கு என்ற தனித்துவம் முஸ்லீம் என்பதை முஸ்லீம்களை வேறுபடுத்தக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய கல்ச்சர் அவங்களுடைய பண்பாடு அவங்களுடைய அடையாளங்களை இல்லாமல் ஆக்கணும் உண்டு முகமது ரசூர் கை வைக்கணும் அவங்களோட நம்பிக்கைய லாலி ராபு இந்த ரெண்டும் இல்லாம அவங்கள நாங்க அழிக்க அவங்க எந்த அல்லாவை நம்பி இருக்கிறாங்களோ அந்த அல்லாவுடைய வேதனைக்கு அவங்க ஆளாகுவாங்க சுருக்கமான செய்தி நான் சொல்றேன் அதுக்கு பிறகு இதை எப்படி செய்யறது சாதிக்கிறதுன்றதுக்கான ஒரு திட்டம் போட்டாங்க ஐம்பது வருஷ ப்ரொஜெக்ட் ஒன்று அத அவங்க பிராக்டிக்கலா பிராக்டிஸ் பண்ணி அவங்க டெஸ்ட் பண்ணி நான் நாடு ஸ்பெயின் ஸ்பெயின் இருக்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு ஸ்பெயின் ஒரு இஸ்லாமிய நாடு எப்படி அங்க இஸ்லாம் போச்சு ஆட்சி காலத்துல அநியாயங்களுக்கு உட்பட்ட போது அவங்க மொரோக்கோ வரைந்தான் இஸ்லாம் போயிருந்துச்சு அந்த நேரத்துல நுசையர் உடைய காலம் மூசாய்பு நுசையருடைய காலம் மொரோக்கோ வரைந்தான் இஸ்லாம் போயிருந்துச்சு அப்ப மொரோக்கோவுக்கு அடுத்த நாடுதான் கடலு கங்கால் இருக்கிறது யூரோப்புடைய முதலாவது நாடு போர்டர்ல இருக்குது ஸ்பெயின் அப்ப அந்த மக்கள் மொரோக்கோவுக்கு வந்து அந்த நாட்டில் அநியாயம் நடந்த நேரத்தில் இருந்த ஒரு தூதுக்குழு மொரோக்கோவுக்கு வந்தாங்க வந்து மொரோக்கோவில் இருந்த அப்பிரிக்காவுடைய இந்த நாடுகள்ல இருந்த கிறிஸ்டியன் கிறிஸ்தவர்களிடத்துல அவங்க பேட்டி இந்த நாட்டில் மொரோக்கோவில் இருந்த கிறிஸ்துவர்கள் சொன்னாங்க எந்த காலத்திலயும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு மதிச்சு நடக்கிறோம் எங்களை பாதுகாக்கிறோம் அந்த நேரத்துல இந்த தூதுக்குழு மூசாயு ரஹமத்துல்லாஹி அழக இடத்துல போய் வேண்டிக் கொண்டாங்க உங்கட நாட்டுல இருக்கிற மக்களுக்கு நிம்மதியை இருக்கிற இந்த நிம்மதியை ஏன் எங்க நாட்டுக்கு நீங்க தரக்கூடாது எங்கட நாட்டுக்கு நீங்க படையெடுத்து எங்க நாட்டுல உள்ள மக்களுக்கு இந்த நிம்மதியில் அநியாயம் நடக்குது அத்தூரிய நடக்குது என்று சொல்லி வேண்டிக் கொண்டாங்க படையெடுக்க சொன்னாபின் அழகி அந்த காலத்துல அமீருனாக இருந்த அப்துல் வலீத் வலீது அப்துல் மலிக்கு கடிதம் எழுதினா அவங்களுடைய ஓடர் என்னண்டா மொரோக்கோட நிக்க சொல்லி அதுக்கு அங்காள படைகள் போகக்கூடாது அப்ப இப்ப அடுத்த ஸ்பெயின் வரையும் போறதா இல்லையான்ற கடிதம் பதில் வந்து நீங்க உங்களோட ஆட்சிய இஸ்லாத்த உங்களோட ஆட்சிய இந்த மொரோக்கோ வரையும் உள்ள நாடுகளுக்கும் இஸ்திரப்படுத்திக் கொண்டீங்களாம் கால்தலை பதிச்சு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களான்னு முதலாவது பாருங்க ரெண்டாவது இந்த வந்த தூதுக்குழு இவங்க உண்மையாளர்களா அல்லது பொய்க்கு இவங்க மோசடிகள் அதுக்கு பிறகுதான் தாரிக்குடைய தலைமையில ஒரு படையை அனுப்பினாங்க ஸ்பெயினுக்கு அந்த படைய அங்க இருந்த மக்கள் ஆதரிச்சு உள்ளுக்கு இருந்தவங்களை என்ன செஞ்சாங்க ஒத்து வைச்சாங்க உதவி செஞ்சான் வெற்றியை கொடுத்தான் ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு இப்ப பின்னால காலத்துல சொல்ல வரேன்டா இவங்கடா முழு யூரப்பும் முழு ஐரோப்பாவும் இஸ்லாமிய நாடாக மாறுறதுக்கு நாடுகளாக மாற வாய்ப்பு இருக்குது பறி கொடுத்த நாள் நாட்டை மீட்டனும் மீற்றதாக இருந்தா எப்படி மீற்றது அவங்க காபத்துல்லாவை இடிக்கல்ல பள்ளிகளை இடிக்கல்ல மசிதுகளை இடிக்கல்ல எதை இடிச்சாங்க உள்ளங்களில் இருந்த ஈமானுடைய கோட்டை அடிச்சாங்க அவங்க வந்து அதாவது வந்து சிந்தனை போராட்டம் என்ற அந்த ஐம்பது வருஷ திட்ட ப்ரொஜெக்ட வந்து செயல்படுத்தின ஆயிரங்களை கீழே வச்சாங்க ஆயிரங்களால் அட்டாக் பண்றதில்ல சிந்தனா ரீதியாக கல்ச்சர் ரீதியாக பிரக்டிக்கலாக முஸ்லிம்கள் இடத்தில் இருக்கிற தீன மார்க்கத்தை இல்லாமல் ஆக்கி முஸ்லீம்களுடைய அடுத்த அவங்க டாக்கல் பண்ணாங்க ஸ்பெயின்ல அவங்க என்ன நடந்துச்சுங்களா இந்த வயசு பெரிய பெரிய மார்க்கங்கள் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆக்கல்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் மதரசாக்கள் எல்லாம் இருந்துச்சு அவங்க சொன்ன தீர்மானிச்சாங்க இவங்களை நாங்க ஒன்றும் செய்யல இந்த வயசுல மூத்தவங்களை ஒன்றும் செய்யல இவங்களை விடுவோம் இவங்களை நாங்க முயற்சி செஞ்சு மாத்தினாலும் வேற அஞ்சு வருஷத்துக்கு கபுக்கு போய் சேர்ந்துருவாங்க அதனால இவங்க உண்டுமான நீங்க செய்யறத செய்யுங்க அவ்வளவு டார்கெட் பண்ணுவோம் வயிற்றுல உள்ள குழந்தை கையில உள்ள சிசுவர் கையில உள்ள குழந்தை டாக்ட் பண்ண என்ன டாக்ட் பண்ண பிள்ளைகள் அடுத்த ஜெனரேஷன் இந்த பிள்ளைகள் குழந்தைகள் இருபது வயசாகக்குள்ள நாங்க நினைக்கிற மாதிரி இவங்க வரணும் இவங்களோட திங்கிங் இவங்கள எல்லாமே நாங்க நினைக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வரணும் அப்படியாக இருந்தா எங்கெங்க பிடிக்கணும் எங்கெங்க அடிக்கணும் ஆணையம் எந்தெந்த இடத்துல எதை செய்யணும் என்பதை செஞ்சாங்க ஐம்பது வருஷ காலத்துல இஸ்லாம் அங்கிருந்து போகக்கூடிய நிலைமை வந்துச்சு மேலான கண்ணியமான பெரியவர்கள சோதர்களே என்ன செஞ்சாங்க அதாவது ஒன்றைக்கு ஒத்தர் உடுப்பு கொடுத்திருக்கிறாரு அவரை தூக்கி வெளியே வச்சா உடுப்பு இல்லாம நிர்வாணமா இருப்பார் ஆளை தூக்கி வெளியெடுத்தா உடுப்பில் இருந்து நிர்வாகம் ஆயிடுவாங்க இப்ப ஆழ தூக்க இல்ல நீங்க எப்படி ஆயிரங்க உங்களை நாங்கள் தூக்கி வெளியே எடுக்கல உங்கள்ட்ட இருந்து ஒவ்வொன்றா கலர்றோம் என்ன அப்பையும் ஒன்றிக்கிறது ஒரு முஸ்லீமா இஸ்லாமத்தில் இருந்து நீ இந்த மதத்தை மதத்தில் இஸ்லாமத்தில் இருந்து வெளியாக்குறது காபிராக்குறது அந்த முயற்சி அவங்க செய்யல நீங்க முஸ்லீமா நீங்க அப்துல்லாதான் அப்துல் ரஹ்மான் தான் உங்கள்ட்ட இருந்து இஸ்லாமத்தை அவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய தொடர்பு சீராகரிக்கிறோம் இரண்டாவது முஸ்லீம்களுக்கு உள்ள தனித்துவம் எங்கட சுண்ணா இதுதான் எங்கட வழிகாட்டல் ரசூல் சல்லு அலை அவங்க தான் அடிப்படையிலடர்கள இருக்கிறோம் அப்படிதான் சொருக்கத்தை கண்ணால காணல நரகத்த கண்ணால காணல மூத்துக்கு பின்னால் உள்ள விஷயங்கள கண்ணால காணாத குருடர்கள் ரசூல் சல்லாஹு அடையாளம் மட்டும்தான் அவைகளை கண்ணால கண்ட பார்வைக்கிறான் இரவு அல்லாத்தா எல்லாத்தையும் கண் கூட அவங்களுக்கு காத்துட்டாரு ஆடு அவர் புத்திசாலியாக இருந்தா என்ன செய்ய கைய போற போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருவார் அப்படி இருவன்னு சொன்ன போய் முட்டி மோதி கொள்வார் எனவே இந்த இந்த உலகத்துல ஆக்கக்கூடிய விஷயத்துல நேரடியாக பார்த்த பார்வையுள்ளவர்கள் முகம்மது அவங்களுடைய புத்திமதிகளை அவங்களுடைய வழிகாக்கல்களை அவங்களுடைய போய் சேர்ந்து பாதுகாப்பாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் சந்தோஷமாக போவோம் வெற்றிகரமாக போவோம் சொர்க்கம் வரையும் கண்ணியமா போய் சேர்ந்து அந்த அடிப்படையில நாங்க அல்லாஹுடைய வசூல் சல்லவா வலிகி வசல்லம் மீது முஹம்பத் உள்ளவர்களாகவும் அதன் மூலம் அல்லாவுடைய அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக எங்கள் அனைவர்களையும்